நித்தம் ஒருமுத்து இன்று திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள ஐந்து கால்வாய்கள் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் மனதை பற்றி எவ்வளவோ பேசுகிறோம் ஆனால் மனம் என்பது என்ன அது எங்கே இருக்கிறது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியுமா அது மூளையா ரத்தத்தை பம்பு செய்யும் இதய பையா நமது மூச்சு காற்றா இல்லை எல்லாம் சேர்ந்த கூட்டமைப்பா மூளையில் பல பதிவுகள் ஏற்கனவே உள்ளன புதிய புதிய விஷயங்களை படிக்கும்போது பார்க்கும்போது அனுபவித்து உணரும்போது புதிய பதிவுகள் மூளையின் கண்ணறைகளில் பதியப்படுகின்றன பழைய பதிவுகளையும் புதிய பதிவுகளையும் சீர்தூக்கி பார்க்கும் அதிசய ஆற்றலும் மூளைக்கு உண்டு அந்த மூளைக்கு ரத்தத்தை அனுப்புவது இதயம் அந்த ரத்தத்தில் உள்ள பிராணசக்தியை மூச்சு காற்றுதான் கொடுக்கிறது எனவே பிராணன் எனப்படும் உயிர்காற்று ரத்தம் மையின் கண்ணறையின் பதிவுத்திறன் அதில் எழும் மின்சக்தி இவை யாவும் சேர்ந்ததே மனம் என்று சொல்லி பார்க்கலாம் உரிக்க உரிக்க வெங்காயத்தில் எதுவும் இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பதிந்த பதிவுகளே மனம் என்ன பதிவுகளை உரித்துக் கொண்டே போனால் மனம் என்றே எதுவும் கிடையாது என்பது சமய கொள்கை மனம் இல்லாது போதலே ஜீவன் முக்தி மனோ நாசம் ஞானிகளின் குறிக்கோள் அருணகிரி பேதம் மனம் இறக்க என்பார் தாய் மாணவர் சமயம் சயின்ஸ் இரண்டையும் சமமாக பார்க்கும் நான் எனவே இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்து மனம் பற்றி ஒரு முடிவு செய்ய நினைக்கிறேன் வெறும் மூளைதான் மனம் என்றால் செத்த மூளை இருக்கத்தான் செய்கிறது அதன் செயல்கள் இல்லை மூளையின் உயிர்ப்புள்ள பதிவுகள் பிராணசக்தியுடன் நிகழ்த்தும் சலனம் அல்லது இயக்கம் மனமாக தொழிற்படுகிறது என்று சொல்வது ஓரளவு பொருத்தமாக தென்படுகிறது இந்த பதிவுகள் எப்படி பிரச்சனைகளாக மாறுகின்றன மனம் என்பது வெற்றிக்கான சக்தியாக இல்லாமல் வீழ்ச்சிக்கான வித்தாக எப்படி மாறுகிறது சொல்கிறேன் கிராமங்களில் உள்ள குளங்களில் தண்ணீர் சேர்ப்பது எப்படி தெரியுமா சுற்றி சுற்றியுள்ள மேடான மைதானங்களில் மழை பெய்ததும் அங்கு சேரும் தண்ணீர் பள்ளமான இந்த குளத்தை நோக்கி வர சின்ன சின்ன கால்வாய்கள் வெட்டியிருப்பார்கள் அல்லது மைதானத்தில் நீளமான குழாய்கள் புதைத்திருப்பார்கள் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்கு பக்கத்தில் உள்ள பி எஸ் உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் இருந்து தண்ணீர் வர வழி உண்டு மைதானத்தில் மழை பெய்ததும் குளம் நிரம்பிவிடும் நாலாக நாளாக குளம் தூர்ந்து மண் சேர்ந்து மேடாகி நீர் வரும் பாதையை அல்லது குழாயை அடைத்துவிடும் விட்டால் இங்கு பெய்த மழை ரிவர்ஸில் வெளியே போக நேரிடும் வரவுக்கு வெட்டிய கால்வாய் போக்கு ஏதுவாகிவிடும் இந்த கதைதான் மனதில் நடக்கிறது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று ஐந்து பெரிய கால்வாய்கள் வெட்டி மனசுக்குள் விட்டது இயற்கை இவை வழி பல செய்திகள் மனசுக்கு போய் அறிவாக மாற ஏற்பாடு செய்யப்பட்டது நாளாக நாளாக மனசு மேடுதட்டி போய் உள்ளிருக்கும் சக்தி இந்த ஐந்து கால்வாய்கள் வழியாக பாய்ந்து வெளியே ஓடுகிறது குளம் வற்றி போய் பரிதாபமாக ஆகிவிட்டது மெய் வாய் கண் மூக்கு செவி வழியாக புது புது தகவல்கள் புகுந்து வலிவும் பொலிவும் பெற வேண்டிய மனம் ஐம்பொறி வழியாக வெளியேறி தன் சக்தியை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன தெரியுமா பிளஷர் சீக்கிங் அதாவது இன்பம் விளையும் இயல்பு மனதுக்கு இயல்பான இன்ப நாட்டம் உண்டு கஷ்டத்தை அது விரும்பாது எது இன்பம் என்று தோன்றுகிறதோ அதையே திரும்ப திரும்ப செய்ய விரும்பும் புதிய புதிய வரவுகளை அது தேடுவது இல்லை காரணம் அது கொஞ்சம் சிரமமான வேலை அண்மையில் நாகர்கோவிலிருந்து ரயிலில் வந்து கொண்டிருந்தேன் ஓடி ஆடக்கூடிய ஒரு சுட்டி பால்குடி பருவம் எனக்கு எதிரில் இருக்கை அவன் ஐந்து நிமிடம் உட்காருவதாக இல்லை உட்கார்ந்திருந்த சீட்டில் தன் குட்டி கால்களால் சிரமப்பட்டு ஏறி உட்கார்ந்து அடுத்த வினாடியே ஒன் டூ தி என்று பிஞ்சு மொழியில் சொல்லியபடி கீழே குதித்தான் இப்படி ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நூறு முறை குதித்திருப்பான் அடிபட்டு விடுமோ என்று தாயாருக்கு பயம் தாத்தாவுக்கு டென்ஷன் போதும் விளையாடாதே என்று சொல்லி சொல்லி அவர்கள் களைத்தார்களே ஒழிய அவன் நிறுத்தவே இல்லை சலிக்கவே திரும்பத் திரும்ப இதையே செய்யலாமா எதைப்பற்றியும் கவலைப்படாமல் மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சியில் லயித்தல் குழந்தையின் இயல்பு யாராவது விளையாடாதே என்று இருக்கி பிடித்தால் ஒரே கூச்சல் அழுகை ஆர்ப்பாட்டம் இதன் காரணம் என்ன இன்பம் இயல்பு குழந்தை பருவம் தொடங்கி சாகிற இந்த இன்பம் முழையும் இயல்பை யாரும் விடமாட்டோம் நன்றாக கவனியுங்கள் வளர வளர நாம் வெவ்வேறு செயல்களை மாற்றியிருப்போமே ஒழிய அதன் அடிநாதமாகிய பிளசர் என்பதை மட்டும் மாறவே மாறாது மாற்றியிருப்பதால் நாம் மாறிவிட்டோம் அல்லது வளர்ந்துவிட்டோம் என்று தவறாக கருதுகிறோம் நாம் மாறுவதே இல்லை எனவே வளருவதே இல்லை ஆழ்மனதில் இந்த குழந்தையின் இயல்புதான் எல்லோருக்கும் எப்போதும் அழுகிறது நன்றி வணக்கம்